ஒரு போது உங்கள் கூடாரங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு அறிவிக்குமாறு கட்டளையிட்டார்கள் அப்போது அங்கிருந்தவர்கள் சிலர் சிலரை ஆச்சரியமாக பார்த்தனர் இந்த பாங்கு சொல்பவரை விடவும் சிறந்தவர்களான நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஜும்மா கட்டாயமானதாக இருந்தும் கூட அவ்வாறு செய்திருக்கிறார்கள் என இபுனு அப்பாஸ் வதி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள்